الحمد لله رب العالمين بل العاقبه للمتقين والصلاه والسلام على نبينا محمد وعلى اله واصحابه اجمعين من صار على نهجه الى يوم الدين وقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நிகரற்ற அன்புடைய புகழ் அனைத்தும் அஹமது இல்லா அவனுடைய தூதர் முஹமது சல்லு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிகாட்டலை அழகான முறையிலே விளங்கி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்து வந்த தாபையுங்கள் தபவு தாபியங்கள் யாமத்துடைய நாள் வரை இந்த மார்க்கத்தை அந்த சகாபாக்களும் தாபியங்களும் பின்பற்றிய முறையிலே விளங்கி பின்பற்றுகின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் என்றென்றும் ஒன்றாவதாகும் அல்லாவின் நெல்லடியார்களே அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள் அவன் மீது அன்பு கொண்டு அவனுடைய சோர்க்கத்தின் மேல் ஆசை வைத்து அவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மார்க்கத்தின் கட்டளைகளை உங்களால் முடிந்தவரை வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள் அல்லாஹு தாலாவுடைய தண்டனைக்கு அஞ்சி அவனுடைய கோபத்துக்கு அஞ்சி இந்த மார்க்கத்திலே எதுவெல்லாம் எங்களுக்கு தடையாக்கப்பட்ட தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து விதமான தடைகளை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் ஒதுங்கியிருங்கள் என்ற வசியத்தை உபதேசத்தை இந்த ஆரம்பத்திலே எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் சொல்லிக் கொள்ளுகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த வாரம் எம்முடைய நாட்டிலே தேசிய சுகாதார வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்ற வாரம் நீங்கள் பாதைகளை பார்க்க முடியும் முக்கியமான சந்தைகளே பார்க்க முடியும் இதை உணர்த்தக்கூடிய பதாதைகள் பெனர்கள் போடப்பட்டிருக்கின்றன தேசிய ரீதியாக சுகாதாரத்தை வலியுறுத்தக்கூடிய சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே காலத்துக்கு காலம் நாட்டிலே இருக்கின்ற நிறுவனங்களும் அரசாங்கமும் இவ்வாறான பணிகளை செய்வதை நாங்கள் அறிவோம் இந்த வகையிலே நாடு முழுவதும் அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு தலைப்பை பற்றி மக்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த சுகாதாரம் சம்பந்தமாக இந்த சுகாதாரம் ஆரோக்கிய சம்பந்தமாக எந்தளவு தூரம் வெளிப்பாக இருக்கிறோம் இதில் எங்களுடைய அக்கறை எந்த அளவு இருக்கிறது எங்களுடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அளவுக்கு நாங்கள் ஆரோக்கியத்தை பேணுகிறோமா சுகாதாரமாக வாழுகிறோமா என்பது பற்றிய ஒரு உணர்வை ஒரு கவலையை ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவது இன்றைய குத்துபாவின் நோக்கமாக இருக்கிறது இன்ஷால்லாம் அன்பார்ந்த சகோதரர்களே ஆரோக்கியம் என்பது அல்லாஹு தாலா மனிதனுக்கு வழங்குகின்ற மிக முக்கியமான ஒரு அறுக்கடையாக இருக்கிறது உலகத்திலே அல்லாஹூ தாலா மனிதனுக்கு செல்வத்தை வழங்குகிறான் அதிகாரத்தை வழங்குகிறான் பிள்ளை வழங்குகிறான் இப்படி எத்தனையோ விதமான செல்வங்களை பாக்கியங்களை எல்லாம் வழங்குகிறான் இந்த அல்லாஹூ தாலா வழங்குகின்ற இந்த அனைத்து பாக்கியங்களிலும் ஒரு சிரேஷ்டமான ஒரு முக்கியமான ஒரு நியமத்தாக அறுக்கடையாக ஆரோக்கியம் என்ற பகுதி இருந்து கொண்டிருக்கிறது எந்தளவு தூரம் மனிதன் ஆரோக்கியமாக சுகாதாரமாக சுகாதாரமாக வாழுகிறானோ அந்தளவு தூரம் அவன் ஆரோக்கியமாக வாழ முடியும் சுகாதாரத்தை பேண முடியாத ஒரு மனிதன் சுகாதாரத்தை பேணாத ஒரு சூழல் சுகாதாரத்தை பேணாத ஒரு தெரு சுகாதாரத்தை பேணாத ஒரு சமூகம் அல்லது ஒரு நாடு நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்க முடியாது சகோதரர்களே அவர்கள் பதிவாக இருக்கின்ற ஹபீசிலே நபி அலஹி வசல்லம் சொல்கிறார்கள் இரண்டு வகையான நியமத்துகள் காணப்படுகின்றன இந்த உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹ் வளர்கின்ற மிக முக்கியமான இரண்டு நியமத்துகள் காணப்படுகின்றன அதிலே ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று ஓய்வு என்று சொன்னார்கள் இந்த இரண்டு வகையான இந்த இரண்டு வகையான நியமத்துகளை குறித்தும் அதிகமான மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் கவனிக்கிறார்கள் இல்லை அதனை பற்றி அவர்கள் அலட்டிக்கொள்வதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலை இவசல்லம் அவர்கள் இந்த ஹதீசிலேயே சொல்கிறார்கள் இன்னும் ஒரு ஹதீசிலே நபி சல்லு அலை இவசல்லம் அவர்கள் ஆரோக்கியம் எந்த அளவு தூரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்பதை இப்படி சொல்கிறார்கள் களிமா சொல்லி விளங்கி ஏற்றுக் கொண்டு வாழுகின்ற அந்த பாக்கியம் கிடைத்ததற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் விளங்குகின்ற அல்லாஹு வழங்குகின்ற அடுத்தபடியே அந்த நியமத்தை தெரியுமா அதுதான் ஆரோக்கியம் என்பதாக நபி சல் அல்லாஹு அலஹிவசனும் சொன்னார்கள் அது மட்டுமல்ல சகோதரர்களே மறுமை நாளிலே அல்லாஹு அல்லாஹு உனக்கு உலகத்திலேயே வாழுகின்ற போது உனக்கு ஒரு ஆரோக்கியமான உடலை தந்திருந்தேனே உனக்கு நல்ல ஆரோக்கியமான பானத்தை தண்ணீரை குடிப்பதற்கான வசதியை தந்திருந்தேனே அப்படியெல்லாம் தந்திருந்தும் கூட நீ ஏன் எனக்கு நன்றி உள்ளவனால் வாழவில்லை என்று அல்லாஹு தாலா மறுமையிலே கேட்பான் என்று கூட நபிசல் அல்லாஹு அலைய வசன் சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல மறுமையிலாளிலே அல்லாஹு கேள்விகளை இப்படி சொல்கின்ற போது சொன்னார்கள் மறுமை நாளில் நாலு விதமான முக்கியமான கேள்விகளுக்கு மனிதன் பதில் அளிக்காத வரைக்கும் அந்த மஸ்டர் மைதானத்திலே படுபயங்கரமான நாளில் யாமத்து நாளில் எல்லோரும் தவிக்கின்ற அந்த நாளில் நாலு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்காத வரையில் மனிதன் தன்னுடைய பாதங்களை அகற்றவே முடியாது அதிலே ஒரு கேள்வியாக சொன்னார்கள் அவனுடைய உடலை பற்றி அல்லாஹு கேட்பான் அந்த உடலை ஆரோக்கியமாக பேணினானா ஆரோக்கியத்தை பாதுகாத்தானா ஆரோக்கியமான உடலை வைத்துக் என்ன செய்தான் என்பதை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு நே பதிச்சொல்லியாக வேணும் என்ற கருத்தை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே எனவே இந்த ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு சமூகத்துக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்ற மிகப்பெரிய அறுக்குடையாக இருக்கிறது யாரெல்லாம் இந்த ஆரோக்கியத்தை பற்றி அலட்டிக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ இந்த சமூகம் இதனைப் பற்றி அலட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதோ அந்த சமூகத்துக்கு அந்த மனிதனுக்கு அந்த ஊருக்கு அல்லாஹூ தாலா பலவிதமான சோதனைகளை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம் آذانا اللہ تعالیٰ من قرآن لئے اپنا دشروف الرحالا ذلك بأن الله لم يک مغير النعمتن أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم اللہ تعالیٰ حدث الرحالا اللہ تعالیٰ اندو ار سمدائتكم ورنگی ورن عرقوڑی نعمتت ابنان برنبی ماتروا دلائی ار سموحدتک اللہ تعالیٰ سلوطت ایک اوٹت ترندال ار سموحدتک نللللللللللللللللللللللللللللللللللللللللل நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருந்தால் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திருந்தால் பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்திருந்தால் இவையெல்லாம் நியாய அல்லாவுடைய அருள் இந்த நியமத்துக்களை எல்லாம் அல்லாஹூத்தால தானாகவே இல்லாமல் ஆக்குவதில்லை எப்பொழுதென்றால் இந்த நியாமத்துகளுக்கு நன்கு செலுத்த தவறுகின்ற போது இவற்றுடைய முக்கியத்துவத்தை உணர மறுக்கின்ற போது அவற்றை அச்சியம் செய்கின்ற பொழுதுதான் அல்லாத்தாலா இவர்களை சோதிப்பான் புசையில் எப்பொழுது அவர்கள் இந்த அறுக்குடைகளை புறக்கணிக்கிறார்களோ அவற்றை விளங்காவிருக்கிறார்களோ அப்பொழுதுதான் இவர்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய சோதனை வரும் என்பதனை எல்லாம் எச்சரிக்கின்றான் சகோதரர்களே எனவே இந்த வகையில் நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி ஆழமாக யோசிக்க வேண்டி ஏனென்றால் பொதுவாக இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயத்தை பற்றிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எங்களை பற்றி பல குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன அந்த குற்றச்சாட்டுகளிலே பல குற்றச்சாட்டுகள் பொய்யாக இருந்தாலும் கூட நியாயமான குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செய்கின்றன ஒழுங்கில்லாத ஒரு சமுதாயம் என்று சொல்வார்கள் அதிலே உண்மை இருக்கிறது அதுபோலதான் ஆரோக்கியம் பேணுகின்ற விஷயத்திலே சுகாதாரம் பேணுகின்ற விஷயத்திலே இந்த முஸ்லீம்கள் கவனம் எடுப்பதில்லை என்ற விஷயம் நியாயமான அளவுக்கு உண்மை என்பதை நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்ற நோயாளர்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பார்த்தால் சுகர் சுகர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருப்பது முஸ்லீம் சமுதாயத்திலே அதுபோல கொலஸ்ட்ரோல் சொல்லக்கூடிய அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருப்பது இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த குற்றச்சாட்டிலே நியாயம் இல்லாமல் சகோதரர்களே எனவே நிலை ஏன் வந்தது என்றால் இந்த ஆரோக்கியம் குறித்த அந்த கவலை எங்களுக்கு மத்தியிலே இல்லாமல் இருப்பது விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது பற்றி அக்கறை இல்லாமல் இருப்பதுதான் இதற்குரிய காரணமாக இந்த வகையிலே சகோதரர்களே என்னுடைய ஆரோக்கியம் பேணப்பட வேண்டுமாயிருந்தால் அதனை நாங்கள் ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் விஷயத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய உணவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நாங்கள் கொடுக்கின்ற பாடங்கள் அவை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நாம் இருக்கின்ற உடை அவை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நாம் இருக்கின்ற இடம் இடம் என்று சொல்கின்ற போது அது நாங்கள் இருக்கின்ற வீடாக இருக்கலாம் நாங்கள் தொகுதிக்காக வருகின்ற பள்ளிவாசலாக இருக்கலாம் நாங்கள் கல்விக்காக சொல்கின்ற பாடசாலையாக இருக்கலாம் அல்லது பல்கலைக்கழகமாக இருக்கலாம் நாங்கள் தொகுதிக்காக சொல்லுகின்ற அலுவலகங்களாக இருக்கலாம் இந்த இருப்பிடங்கள் அதுபோல இந்த அனைத்தும் எமக்கு ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த இடங்கள் சுத்தமாக தூய்மையாக துப்பளவாக எமக்கு கிடைக்கும் பொழுதுதான் எம்முடைய உடலை எம்முடைய உணர்வுகளை எம்முடைய சூழலை எல்லாம் நாங்கள் நல்ல முறையிலே வைத்துக் முடியும் அதே நாங்கள் பாவிக்கின்ற வாகனங்களாக இருக்கட்டும் இவைகள் அனைத்துமே இந்த ஆரோக்கியத்தோடு சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது ஆக இவைகளை பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒரு கருசினை தேவை சகோதரர்களை இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது முக்கியமான ஐந்து விஷயங்களை பாதுகாக்கும்படி சொல்கிறது அதிலே மூன்று ஆரோக்கியத்தோடு திறப்பாக இருக்கிறது அதாவது மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாத்துடைய அடிப்படையான நோக்கங்களிலே ஒன்று இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கங்கள்ல ஒன்று இஸ்லாமிய சரியா சட்டங்களுடைய அடிப்படை நோக்கங்கள்ல ஒன்று மனிதனுடைய உயிரை பாதுகாப்பது இரண்டாவது அவனுடைய சந்ததிகளை பாதுகாப்பது அவனுடைய புத்தியை பாதுகாப்பது பாதுகாக்கப்பட வேண்டுமான இருந்தால் இந்த மூன்றும் இந்த ஆரோக்கியத்தில் தான் தங்கியிருக்கிறது ஆரோக்கியம் பேணப்படாத போது ஆரோக்கியம் இல்லாமல் போனால் மனிதனுடைய உயிரை பாதுகாக்க முடியாது அவனுடைய சந்ததிகளை பாதுகாக்க முடியாது அவனுடைய அறிவை உணர்வுகளை அவனுடைய சிந்தனையை பாதுகாக்க முடியாது ஆகவே இஸ்லாமத்தை பொறுத்தவரையிலே இந்த மூன்றும் பாதுகாக்கப்பட வேண்டும் அடிப்படையிலே இந்த பாதுகாக்க கூடிய வகையில் இஸ்லாமத்துடைய வழிகாட்டல்களும் இஸ்லாமத்துடைய சட்ட திருத்தங்களும் அமைந்திருப்பதை இஸ்லாமத்தை படித்தால் இஸ்லாம் சுகாதாரத்தை குறித்து சொல்லுகின்ற அந்த அறிவுரைகளை சட்டங்களை விளங்கினால் எங்களுக்கு தெளிவாக பொருந்தி முடியும் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த வகையில் எம்முடைய ஆரோக்கியத்தை நாங்கள் பேசுகின்ற பொழுது அதனை முதலாவதாக இஸ்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் உடலை துப்புரவாக தூய்மையாக ஆரோக்கியமாக வைத்துக் இஸ்லாம் காட்டுகின்ற அக்கறை உண்மையிலே ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது தகபாக்கல் காலத்திலே நபிசல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் அந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய விஞ்ஞான சொற்புறையோகங்களை அவர்கள் அங்கு பாவிக்கவில்லை அவர்கள் உளூச்சியதால் கிடைக்கின்ற நன்மையை சொன்னார்கள் துப்பரவு செய்வதால் கிடைக்கிற நன்மைகளை சொன்னார்கள் அதுபோல தூய்மையான மக்களை விரும்புகிறான் சொன்னார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் இப்படி எல்லாம் சொன்னார்கள் ஆனால் விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை சொல்லவில்லை அந்த சமூகத்துக்கு அவை சொன்னால் எடுப்படாது நீங்கள் ஆரோக்கியத்தை பேணாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாக்டீரியாக்களும் கிருமிகளும் வந்து உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்று சொன்னால் விளங்காது ஆனால் நபிசல்ல அதனை விட அதிகமாக அகீதாவோடு ஈமானோடு மறுமையோடு தொடர்படுத்தி நீங்க துப்புரவாக இருந்தால் நீங்க தூய்மையாக இருந்தால் ஆரோக்கியமாக இருந்தால் இப்படி இப்படி எல்லாம் நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அந்த வகையிலே பாருங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துறை வழிகாட்டல் இந்த அளவிலே ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது உடலை பாதுகாப்பதற்காக இந்த மாற்றம் சொல்லுகின்ற வழிகாட்டல் வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த உதுவை எடுத்துக் இந்த உதுவை எடுத்துக்கொண்டால் அது எந்த அளவு தூரம் வலியுறுத்தப்படுகிறது என்றால் தொழுகைக்காக மாத்திர சகோதரர்களே அந்த உதவி நீங்கள் பாருங்கள் அதாவது அதிகம் அதிகமாக உதவி செய்து கொள்ளுங்கள்லாம் மின் ஒரு இறை விசுவாசியை தவிர வேறு யாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே உதவை தொடர்ந்து செய்ய மாட்டார் என்று வருகிறது அதாவது ஒரு இறை விசுவாசி அல்லாவை விரும்புகின்ற ஒரு மனிதன் வாழுகின்ற ஒரு மனிதன் அடிக்கடி உதவு செய்பவனாக இருப்பான் அவன் தொழுகைக்காக மட்டுமல்லாமல் எல்லா நேரத்திலுமே தன்னுடைய உடலை உதவோடு வைத்து பாதுகாத்துக் கொள்பவனாக இருப்பான் என்று ஹரீசுகள் நாங்கள் பார்க்கிறோம் இது எதனை காட்டுகிறது என்றால் அடிக்கடி உதவி அவனுடைய உடல் தூய்மையாக்கப்படுகிறது அவனிடத்திலே இந்த உறுப்புகள் கழுவி துப்பரவு செய்யப்படுகின்றன கிருமிகள் அந்த தண்ணீர் மூலமாக அகற்றப்படுகின்றன என்பதை பார்க்கின்றோம் சகோதரர்களே அது மாத்திரமல்ல உதவி செய்தவர்கள் அதாவது குளிப்பு கடமையானவர்கள் உதவி செய்ய வேண்டும் அதே போல தூங்குவதற்கு முன்னால் உதவி செய்ய வேண்டும் மையத்தை குளிப்பாட்டியதற்கு பின்னால உதவி செய்ய வேண்டும் அதேபோல நாங்கள் குரானை இருந்தால் அங்கே கூட உதவு தேவைப்படுகிறது இப்படி பல சந்தர்ப்பங்களிலே எம்முடைய வாழ்க்கையிலே உதவியை துறவுப்படுத்தி இருப்பதன் மூலமாக எம்முடைய உடலை துப்புரவாக வைத்துக் கொள்வதற்கு எப்பொழுதுமே சூசிகள் இல்லாமல் அழுக்குதல் இல்லாமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு இந்த மார்க்கம் வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம் அதுபோல குளிப்பை பாருங்கள் அதாவது ஜபத்து கட்டாய குளி இருக்கிறது எந்த மதத்திலுமே சொல்லப்படாத ஒரு விஷயம் ஜனாபத்து மனிதனுக்கு ஏற்பட்டு விட்ட ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்பட்டு விட்டால் அவங்க கண்டிப்பாக குளிக்க வேண்டும் அதுபோல ஜுமாவுடைய நாளில் குளிப்பதை மார்க்கும் சுண்ணத்தாக்கி இருக்கிறது அதே பெருநாள் தொள்கைக்காக குளிப்பதை மார்க்கும் சுண்ணத்தாக்கி இருக்கிறது எஹராம் கட்டும் போது அங்கே குளிப்பு இருக்கிறது இப்படி குளிப்பு என்ற விஷயம் எல்லா விஷயத்தையும் சம்பந்தப்படுவதை பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களை சாப்பிடும்போது கைகளை கழுவுவது சாப்பிடுவதற்கு முன்னால் கைகளை கழுவுவது நகங்களை வெட்டுவது அதே போன்று கட்டணா செய்வது அதே போன்று தொப்புளுக்கு கீழாக உள்ள பகுதிகளை துப்புரவு செய்வது கம அதாவது கமக்கத்தில் சொல்ல வளரக்கூடிய மேலதிகமான முடிகளை அகற்றுவது நம்முடைய மீசையை கத்தரிப்பது போன்ற இந்த அனைத்து விஷயங்களும் ஆரோக்கியம் விஷயத்தோடு சம்பந்தப்பட்டே எனவே இவை எல்லாம் இந்த மாற்றம் இந்த அளவு தூரம் உடலை பாதுகாப்பாகவும் அழகாகவும் கிருமிகள் அணுகாமலும் வைத்துக் கொள்வதற்கு வழிகாட்டி இருக்கு என்பதை நீங்கள் பாருங்கள் அது எம்முடைய பற்று ஆதாரத்தை பற்றி எம்முடைய வாயை எம்முடைய தொப்பரவாக வைத்துக் கொள்வதை பற்றிய மார்க்கம் பேசி இருப்பது நாங்கள் பார்க்கிறோம் அதாவது வாய் தொப்பளிப்பதை பற்றி நம்முடைய மூக்கிலே தண்ணீரை செலுத்தி மூக்கே இருக்கின்றவற்றை அகற்றுவதை பற்றி எல்லாம் இந்த மார்க்கம் பேசி இருக்கிறது அடிக்கடி நீங்கள் மிஸ் வாக்கு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாயை துப்பரவு செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் இந்த மார்க்கம் சொல்லுகின்ற அளவுக்கு நாங்கள் பார்க்கின்றோம் அதுபோல காதுகளை கழுவுவதன் ஊடாக எங்களுடைய காதல ஏற்படுகின்ற தூசுகளை கிருமிகளை அகற்றுவதற்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறது அதே போன்று எங்களுடைய முடியை துப்பரவு செய்து கொள்ளுதல் நாங்கள் மல ஜலம் பின்னால் அவர்கள் பின்னால் எம்முடைய உடலை துப்புரவு செய்து கொள்வதற்கு என்று இப்படி ஒரு பெரிய பட்டியலையே நாங்கள் சொல்லிக்கொண்டு போக முடியும் இப்படி உடலை பாதுகாப்பதனூடாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழலாம் நோய் இல்லாமல் வாழலாம் கிருமிகள் அணுகாமல் வாழலாம் என்பதுதான் இதனுடைய ரகசியமாக இருக்கிறது அன்பார் சகோரர்களே எனவே இவையெல்லாம் எங்களுக்கு டாக்டருமாரோ இன்றைக்கு இந்த மருத்துவமோ சொல்வதற்கு முன்னால் இவற்றை இந்த மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு அப்படி என்றால் நாங்கள் எந்த பாக்கியம் பெற்ற சமூகம் என்பதை பாருங்கள் அன்பார் சகோதரே இரண்டாவதாக நம்முடைய உடல் மாத்திரம் துப்புரவாக இருந்தால் ஆரோக்கியமாக இருந்தால் போதாது ஆரோக்கியத்திலே அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது அதுதான் முடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எம்முடைய உணர்வுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எம்முடைய உள்ளமும் உணர்வுகளும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாங்கள் வேறு பல நோய்கள் வராமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அன்பான சகோதரர்களே இன்று பாருங்கள் எய்ட்ஸ் நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நோய் இருக்கிறது இந்த பயங்கரமான நோய் எதாவது வருகிறது முறைகேடான பாலியல் உறவுகள் மூலமாக தான் வருகிறது முறைகேடான பாலியல் உறவுகள் அதாவது விபச்சாரம் செய்கிறார்கள் அதுபோல ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் என்று படுமோசமான உலக நாகரிகத்தில் எங்குமே சொல்லப்படாத பயங்கரமான இந்த விஷயங்களை எல்லாம் உலகம் மனித உரிமையின் பெயரால் கலாச்சாரத்தின் பெயரால் நாகரிகத்தின் பெயராக செய்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே எனவே இவைகளெல்லாம் இன்று உலகத்திலே மனிதன் நோயும் நோயும் தனக்கு நோய் ஏற்படுவதற்குரிய காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது இவற்றை மனிதன் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் இவற்றிலேந்து அவன் தூரமாகவில்லை என்றால் அவனுக்கு நோய் வந்து அந்த நோய் ஏனையோரையை பாதித்து சமுதாயத்திலே நோயாளர்களையும் அதே போன்று பொருளாதார பாதிப்பையும் சமூக சமூக ரீதியான வேறு விதமான பிரச்சனைகளையும் உருவாக்குவதை நாங்கள் உலகத்திலே நம்முடைய நாட்டிலே நிறைய காணக்கூடியதாக இருக்கிறது அன்பார் சகோதரர்களே இந்த வகையிலே திருமணத்தின் மூலமாக மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை பேண முடியும் முறைகேடான பாலியல் உறவின் மூலமாக எய்ட்ஸ் நோய் போன்ற பயங்கரமான நோய்கள் வருவது எங்களுக்கு தெரியும் எனவே அதனை விடுத்து ஒரு மனிதன் ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி அலாலான முறையிலே திருமணம் செய்து கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் அந்த நோய் வராமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் சுன்னத்தி பமல் நம்ம திருமணம் என்பது என்னுடைய ஒரு வலுமுறை நான் உங்களுக்கு காட்டிய ஒரு வலிமுறை எனவே இந்த வழிமுறையை யார் வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல என்று பார்க்கிறோம் ஆரோக்கியத்தை இருந்தால் திருமணம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த திருமணத்தை நாங்கள் இலவுபடுத்த வேண்டும் இன்று எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு பொருளாதார காரணங்களால் திருமணம் இன்று கஷ்டமான ஒன்றாக மாறியிருக்கிறது யபச்சாரம் விலகுவானதாக இருக்கிறது திருமணம் கஷ்டமானதாக மாறியிருக்கிறது அல்லாஹு பயந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே எனவே நாங்கள் திருமணத்தை ஊக்குவிப்பதன் ஊடாக உரிய வயதிலே வயது வந்துவிட்டால் அவர்களை நாங்கள் ஹலாலான முறையிலே திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை சமூகத்திலே ஊரில் நாங்கள் செய்வதன் எல்லோரையும் சமுதாயத்தையும் நாங்கள் தீமையான இவ்வாறான மோசமான நோய்கள் இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அன்பார்ந்த சமூகங்களே அது மாத்திரமல்ல இந்த உலரீதியான நோய்கள் வருகின்றன அதாவது கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்திலே பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வறுமை பிரச்சனை இன்னொரு என்ன பல பிரச்சனைகளால் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே உலகீதியான மனநோய்கள் ஏற்படுகின்றன இந்த நோய் ஒரு பயங்கரமான நோய் மனிதனுடைய அமைதியை குலைக்கின்ற ஒரு நோய் இது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இத்தகைய நோயாளர்களை பாதுகாப்பதற்கு இஸ்லாமத்திலே நிறைய வழிகாட்டல் காணப்படுகிறது அதாவது உறுதியான ஈமான் உள்ள ஒரு மனிதன் இஸ்லாத்தை பற்றி ஈமானை பற்றி ஆழமாக படித்த ஒரு மனிதன் தன்னுடைய எந்த ஒரு பிரச்சனையையும் அழகாக தாங்கக்கூடிய வலிமையை பெற்றவனாக இருப்பான் நீங்கள் பாருங்கள் இந்த நாட்டிலே தற்கொலை வீதம் உலக பார்த்தால் இரண்டாவது இடத்திலே இருக்கிறது உலக அளவிலே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கிறோம் இலங்கைதான் தற்கொலை அளவிலே இரண்டாவதாக இருக்கிறது நேற்று முன்தினம் கூட இந்த நாட்டிலே முப்பது ஆண்டுகள் பொலி சேவையிலே இருந்த ஒரு அதிகாரி தற்கொலை செய்தார் சர்வசாதாரணமாக நடக்கின்ற விஷயம் இந்த நாட்டிலே அன்பாளர் சோழலே ஒரு பேஸ்புக் பிரச்சனைக்காக வேண்டி ஒரு பத்தாவது படிக்கின்ற ஒரு மாணவி தற்கொலை செய்கிறார் இப்படி இந்த நாட்டில் நாங்கள் தற்கொலை செய்வதை ஒரு சாதாரண அளவுக்கு பார்க்கிறோம் ஆனால் இந்த அளவு தற்கொலை நடக்கின்ற இந்த நாட்டிலே நீங்கள் பாருங்கள் எத்தனை முஸ்லீம்கள் இந்த இந்த தீமை காளாகிறாங்கன்னு பாருங்கள் மிக குறைவு நூத்திலவுண்டு இருக்கிறதா ஆயிரத்திலவுண்டு எங்களை பார்க்க முடியுமா மிகவும் குறைவு காரணம் என்னென்றால் இந்த முஸ்லீம் சமுதாயத்திலே இருக்கின்ற அந்த ஈமான் இறை நம்பிக்கை மறுமை நம்பிக்கை நான் என்னுடைய உயிரை போக்கிக் கொண்டால் எனக்கு ஆபத்து வரும் என்ற அந்த பயன்தான் காரணம் எனவே சகோதரர்களே இந்த மனநோயிலிருந்து மனிதனை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் கொடுக்கின்ற வழிகாட்டல் அல்லாஹு பயந்து கொள்ள வேண்டும் பொறுமை செய்ய வேண்டும் கதாக்கதரை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று அந்த பக்குவம் வருகின்ற போது ஒரு மனிதன் தன் தன்னை மனநோய்களுக்கு ஆளாக்கிக் அவனை பயிற்சிகார விடுதிக்கு அனுப்பாமல் அவனை பாதுகாக்கின்ற வழிமுறையை இஸ்லாம் வைத்திருக்கிறது அன்பார்ந்த சகோதரிகளே அதே போலதான் எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற இன்னொரு பிரதானமான விடயம் தான் எங்களுடைய உணவும் பாடமுமாக இருக்கிறது குழும கிமானும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற நல்ல வகையான உணவுகளை உண்ணுங்கள் இங்கே ஆரோக்கியமான உணவு ஹலாலான உணவு இந்த இரண்டை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது மார்க்கத்திலே இரண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே அது ஹலாலாகவும் இருக்க வேண்டும் சகோதரர்களே இந்த பாஸ்ட் கலாச்சாரம் அதே போன்று கடைகளிலே சாப்பிடுகின்ற கலாச்சாரம் சமூகத்திலே என்று பெரிய ஒரு சஷனாக மாறி இருக்கிறது நகரப்புறங்கள குறிப்பாக அது மாறி இருக்கிறது அதன் காரணமாக இந்த உணவுப் பொருட்கள் இருக்கின்ற ஆரோக்கிய தன்மையை நாங்கள் பேசுவதில்லை தொற்றா நோய்கள் அந்த நோய்கள் பரவுவதிலே மிக முக்கியமான முக்கியமான காரணிகளில் ஒன்றாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா அதாவது இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை பொறித்த பொறிப்பதற்காக பாதிக்கின்ற எண்ணெய் சகோதரர்களே பல பல கடைகளில் சொல்வதற்காக மன்னிக்க வேண்டும் எல்லா கடைகளையும் நான் இங்கு சொல்லவில்லை முஸ்லீம் கடைகள் மாஷால்லா நல்ல கடைகள் இருக்கிறது இருந்தாலும் கூட வியாபார நோக்கத்துக்காக தன்னுடைய லாபத்தை கூட்டிக் கொள்ள வேணும் என்பதற்காக வேண்டி ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை ஒரே எண்ணையிலேயே பொறித்து பொறித்து பொறித்து ஷோட்டிஸ் கொடுக்கின்ற கடைகளை பார்க்கிறோம் விளைவு என்ன எம்மை அறியாமலேயே நாங்கள் நோயாளிகளாக மாறுகிறோம் அந்த சேர்வைகள் எங்களுக்கு கொலஸ்ட்ரோலை அதிகரிக்கின்ற பலவிதமான அமைப்பிலே காணப்படுகிறது ஆனால் நாங்கள் அவற்றை சீர்தூக்கி பார்ப்பதில்லை எனவே எங்களுடைய ஆரோக்கியத்தை கிடைப்பதிலே இந்த உணவு முறைகள் காரணமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் எங்களுடைய உணவு முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் கடைகளிலே சாப்பிடக் கூடாது என்பதல்ல கடைகளிலே இருக்கின்ற கடை நடத்தக்கூடியவர்களுக்கு தெரிய வேண்டும் நாங்கள் ஆரோக்கியமான உணவை எப்படி சப்ளை பண்ணுவது எம்முடைய கஸ்டமருக்கு சாதாரண விலையிலே ஆரோக்கியமான உணவை எவ்வாறு கொடுப்பது என்பதை பற்றிய ஒரு விளக்கம் கடை நடத்தக்கூடியவருக்கு வேண்டும் அன்பார் சகோதரிகளே இந்த வகையில் அதிகமான சொல்லிக் கொடுக்க வேண்டும் குறிப்பாக பள்ளிவாசல்களிலே அந்த வேலைகளை செய்யலாம் அதற்கான ஒரு விரக் சொப்பை அதற்கான ஒரு அழகான செமினாரை நடத்தி அசம்பந்தமான துறை சார்ந்தவர்களை கொண்டு வந்து ஒரு ஒரு ரெஸ்டோரண்டை அல்லது ஒரு முஸ்லீம் ஹோட்டல் போன்ற ஒன்றை அழகாக துப்புரவாக ஆரோக்கியமாக எவ்வாறு நடத்துவது என்பதை பற்றி வழிகாட்டப்படுமா இருந்தால் அந்த கடை நடத்தக்கூடிய சகோதரர்கள் இதனை இன்னும் உலக அக்சிவார்கள் பல கடைகளிலே துப்புரவு இருக்காது அவர்களுடைய கடைகளிலே காணப்படுகின்ற அவருடைய சிப்பந்திகளுடைய உடையை பார்த்து சாப்பிடுவதற்கு மனம் வராது இப்படியெல்லாம் கடை சகோதரர்களே ஆரோக்கியத்தை பெயரித்து சமுதாயத்திலே இந்த நிலை இருக்க முடியுமா சிந்தித்து பாருங்கள் அதுபோல மறுபுறத்திலே ஹலாலான உணவு இந்த நாட்டிலே ஹலாலான உணவுக்கு ஒரு பெரிய சவால் வந்திருந்தாலும் கூட அல்லாஹுடைய உதவியினால் இந்த நாட்டிலே இருக்கின்ற எம்முடைய முஸ்லீம் தலைமைகள் குறிப்பாக உலமாக்கள் எடுத்த பகிரத முயற்சியின் விளைவாக அதற்கான அந்த உத்தரவாதம் இன்றும் நாங்கள் நல்ல உணவை நாங்கள் சாப்பிடாத போது அது ஆரோக்கியத்தை கெடுப்பது மாத்திரமல்ல என்னுடைய இபாதத்தையும் பாதிக்கும் என்னுடைய வணக்க வழிபாடுகளையும் பாதிக்கும் ஏனென்றால் அதிசலே வருகிறது ஹராமான ஒரு துண்டு உணவு உடம்புலே செல்லுமாக இருந்தால் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க அல்லாமுத்தாலா பாதுகாக்க வேண்டும் அன்பார் எனவே இந்த வகையிலே நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றிகள் அதாவது தனவந்தர்கள் இருக்கிறார்கள் பெரிய அளவிலே இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள நிறைய மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த துறையிலே அதாவது அலாலான தூய்மையான ஆரோக்கியமான உணவை தயார் செய்வதற்கான அவர்கள் உருவாக்க முடியும் இந்த நாட்டிலே இருபது லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அந்த இருபது லட்சம் மக்களுக்கு மத்தியிலே தூய்மையான உணவை கொடுப்பதன் மூலமாக நிறைய சம்பாதிக்க முடியும் அதுபோல நாங்கள் மிதமிங்கிய உணவை தவிர வேண்டும் அளவான உணவை எடுத்துக் வேண்டும் நபி சல்லும் அழகி வச்சிடும் அவர்களை பற்றி இமாம் சொல்கிறார்கள் காண அவர்கள் மாவிசம் சாப்பிடுவார்கள் ஆனால் மாவிசத்தை மட்டுமே சாப்பிட மாட்டார்கள் அவர்கள் பச்சை கறியை அதாவது மரக்கறி வகைகளை சாப்பிடுவார்கள் தேன் சாப்பிடுவார்கள் சமைத்த ரொட்டியை சாப்பிடுவார்கள் அவர்களுடைய உணவு முறையை பற்றி இவங்க கையும் சொல்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு பயன்சான உணவு முறை அவங்க உணவுல அவங்க உணவுல பழம் இருந்திருக்கிறது ஐந்து வகையான உணவுகள் சாப்பிடப்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு அப்படி என்றால் நபி சல்லா அவரை அவர்கள் எந்தளவு தூரம் வந்த மருத்துவ முறைகளை பேணிக்கிறான் என்பதை பாருங்கள் அவர்கள் இறைச்சி அவர்கள் மரக்கள் சாப்பிடுகிறார்கள் தேன் சாப்பிடுகிறார்கள் அதே போல பழம் சாப்பிடுகிறார்கள் ரொட்டியையும் சாப்பிடுகிறார்கள் இப்படி எல்லாவிதமான உணவுகளையும் அளவாக உட்கண்டு அவர்கள் நடுநிலைமையான ஒரு உடலை எப்படி வைத்துக் கொள்வது என்பதற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அதுபோல எம்முடைய சூழலிலே எம்முடைய ஆரோக்கியம் பேணப்பட வேண்டுமாயிருந்தால் அதற்கு தேவையான மற்றும் ஒரு அம்சம்தான் எம்முடைய சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் இம்மாசத்து சதகா அதாவது மக்களுக்கு கேடு உண்டாக்கூடிய மக்களுக்கு நோவினை தரக்கூடிய மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு தரக்கூடியும் அதிலே இருந்து மக்களை பாதுகாப்பதற்கான முயற்சியை எடுப்பது ஒரு மிக பெரிய சதக்காவாகும் இந்த ஹீசிலே வருகிறது பாதையிலே மக்களுக்கு நோவினை தரக்கூடிய ஒன்றை அகற்றினால் அப்படி என்றா அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஏரியாக்கள் தான் சுகாதார சீர்கது முலிம் சூழல்தான் எங்கு என்று பார்த்தால் அதிகமா அது முஸ்லீம் போதையில் தான் இருக்கும் அதாவது இந்த காண்ட் உப்படவில்லை டெங்கு பார்த்தால் அதிகமா முஸ்லீம் போதையா இருக்கும் எனவே சகோதரர்களே இவைகளெல்லாம் எம்முடைய சமூகத்திலே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ காடுகின்ற கசப்பான உண்மைகள் இவற்றையெல்லாம் வைத்துக் நாங்கள் இப்படியே இருப்போமாக இருந்தால் எம்முடைய சமுதாயத்திலே இங்கே மாற்றம் வரப்போகிறது எம்முடைய சமுதாயத்திலே எப்படி நோயாளிகளை நாங்கள் இல்லாமல் என்பதை யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே எனவே இப்படியான நிறைய விஷயங்களை இந்த மார்க்கு சொல்லித் தந்திருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் சூழலை பாதுகாப்பது குறித்து நபி சல்லும் அலையி வசல்லும் அவர்கள் காட்டிய அக்கறையை குறித்து இமாம்கள் சொல்கின்ற சொல்கிறார்கள் அதாவது மதீனாவிலே சுமார் 12 மைல் தூரம் தூரத்துடைய அளவுக்கு அவர்கள் மதீனாவை சூழல் பாதுகாப்பு வளையமாக அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க எந்த அளவு தூரம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக ஒரு ஆரோக்கியமான சூழலை கட்டி எழுப்ப எழுப்பிக்கிறார் பார்க்கிறோம் அதுபோல சகோதரர்களே நாங்கள் நேரம் போதாது எனவே சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஆரோக்கியம் பேத வேண்டுமான இருந்தால் எம்முடைய உடலை உடலை நாங்கள் நல்ல முறையிலே பேலன்ஸாக வைத்துக் கொள்வதற்காக உடற்பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த அதிகமான மக்களுக்கு நோய் வருவதற்கு பிரதான காரணங்கள்ல ஒன்று என்ன உடற்பயிற்சி செய்வதில்லை எம்முடைய ஊர்களில் அதற்கான ஏற்பாடுகளும் இல்லை பாருங்கள் ஏனே சமூகங்கள் வாழக்கூடிய இடங்களில் நின்று அது பொதுமக்களுக்கான தனியான நடைபாதைகள் செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய பகுதிகளும் செய்ய முடியும் பள்ளிவாசல்கள் சங்கங்கள் ஜனாத சங்கம் வேறு வேறு சங்கம் இருப்பதை போல எங்களுடைய பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கான பாதைகளை செஞ்சு கொடுத்தா எங்க பெண்கள் நடப்பதே இல்லை ஆம்பளுக்கு பொம்பு நடக்கிறதே இல்லை அப்ப நோய்க்கு எனவே அதற்கான வழிமுறை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் இங்கா அவங்க சொல்றார்கள் உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய பாதுகாக்க வேண்டும் என்று அவங்க சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரிகளே எனவே இருக்கிறேன் இந்த ஆரோக்கியத்தை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கிறது அரசாங்கம் தேசிய சுகாதார வாரத்தை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களை முன்மாதிரியான ஒரு சமுதாயமாக காட்டுவதாக நாங்கள் எங்களுடைய பண்பாடுகளிலே வாங்கல்களிலே வாங்கள்களிலே விஷயங்களே எல்லாம் எங்களை முன்மாதிரி மிக்க காட்டுகின்ற அதே நேரத்திலே எங்களை இந்த ஆரோக்கியம் பெறுகின்ற விஷயத்திலும் முன்மாதிரியாக காட்ட முடியுமாக அது இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு தாக்கம் உள்ள ஒரு செய்தியாக அது மாறும் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இதனை உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லிக் விரும்புகின்றேன் கடைசியாக சகோதரர்களே தேர்தல் காலம் இந்த மாகாணத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு தேர்தல் நடத்த போகிற சந்தர்ப்பத்திலே உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வரக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கு இதனை ஒரு கோரிக்கையாக சொல்லுங்கள் எமக்கு நீங்கள் ஆரோக்கியமாக வாழுவதற்கான சூழலை உருவாக்கி தாருங்கள் அன்பான சகோதரர்களே டில்லியை பார்த்தவர்களுக்கு கொழும்பிலே முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதியை பார்த்தால் பெருசாக வித்தியாசம் தெரியாது நியூ டில்லி ஓல்ட் டில்லி இருக்கிறது அதுபோல அந்த தலைநகர் பெரும்பாலும் முஸ்லீம் பொக்கட்டம் சொல்லக்கூடிய முஸ்லீம் ஏரியாக்கள் இருக்கின்றன அந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்ட ஏரியாக்களாக தகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இளைஞர்கள் பள்ளி தலைமைகள் சங்கங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது நல்ல ஒரு சந்தர்ப்பம் தேர்தல் காலம் இந்த வேட்பாளர்களுக்கு சொல்லுங்க எங்கட ஏரியாவை துப்புரவாக வச்சுக்கிறது உதவி செய்யுங்க எங்கட ஆரோக்கியத்தை பேணுவதற்கு வழி சொல்லுங்க அதற்குரிய திட்டங்களை போட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லுங்கள் தகவல்களே எனவே அந்த வகையில் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு எல்லாம இந்த வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் துப்புரவாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள எங்களுக்கு அருள் புரிவானாக அல்லா எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக எம்முடைய பெற்றோரின் பாவங்களை மன்னிப்பாயாக எம்முடைய துவையினை கபூல் செய்து கொள்வாயாக உன்னுடைய மார்க்கத்திலே எங்களை இத்திரைப்படுத்துவாயாக லாஇஇல் அல்லா முகமது ரசூல்லா என்ற களிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தருவாயாக